வணக்கம் 8 ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் பொதிரிவு குவியலுக்காக நான் உங்கள் அணு நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ ஒன்று மத்திய அரசின் உஜாலா மற்றும் எஸ் எல் திட்டங்கள் மத்திய மின்துறை அமைச்சகத்தால் தொடங்கி வைக்கப்பட்டன இரண்டு இந்தியாவின் முதல் பெண் கிரிக்கெட் வர்ணனையாளர் சந்திரா நாயுடு மூன்று பொருளாதாரத்திற்காக முதல் நோபல் பரிசு பெற்றவர்கள் ஜேன்டின் பஜ்ஜன் மற்றும் ராக்னர் ஃப்ரிஷ் இனி இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று பிடிஎஸ்ஏ என்னும் People's பீப்புள்ஸ் டிஸ்பென்சரி ஃபார்சிக் அனிமல்ஸ் தங்கப்பதக்கம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எந்த ஒரு விலங்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு சுதந்திர இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாநிலம் எது மூன்று மின் பகிர்மான சட்டத்தின்படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வாரியம் அமைக்கப்பட்டது இதற்கான பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்